அதில் நடப்பதில் உள்ள தீங்கை அவர் அறிந்தால் அவர் அதாவது தொழுபவரின் முன்னே நடப்பதை விட நாற்பது காலம் நிற்பது அதாவது காத்திருப்பது அவருக்கு சிறந்ததாகும் என்று நபிசல்ல கூறினார்கள் அறிவிப்பாளர் ஒருவர் கூறுகிறார் நாற்பது நாள் அல்லது மாடம் என்று எதை நபி செல்லவாகோ அணை என்று செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்று அறிய மாட்டேன் புகாரி ஐந்து முஸ்லிம் ஐந்து